திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருக்குறு கை வீரட்டானம் திருச்சிற்றம்பலம் ஆதியார்த்தம் நர்ச்சித்தாரடியே ஓதிய வேத நபர் தோன்றே சொல்வினை கோதி வண்டரையும் சோலை குறுக்கை வீரட்டனாரே நீற்றினை நிறைய பூசி மித்தலும் நியமம் செய்து ஆற்று நீர் பூரி தாட்டும் அந்தனாரை கொள்வான் சாற்று நாளாற்றதென்றே தருமராசர்காய் வந்த கூற்றினை குமைப்பற் போலும் குறுக்கை வீரட்டனாரே தழைத்ததோரா தீயின் கீழ் தாபரமணார் கூப்பி அழை தங்கேயாவின் பாலை கரந்து கொண்டாட கண்டே பிழைத்தனன் தாதை தாழை பெருங்கொடு மழுவால் வீச குழைத்த தோரமுதம் ஈந்தார் குறுக்கை வீரட்டனாரே சிலந்தியும் ஆனைக் கவில் திருநிழற் பந்தர் செய்து உலந்தவண் நிறந்தபோதே கோச்செங்கனானுமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோநாட்டு சோழர் தங்கள் குலந்த நீர் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனரே ஏருடன் ஏழ்தான் எண்ணிாயிரூ கொண்டு ஆருடை சடையினை அர்ச்சித்தானடியே வேறமோர் பூ மேமலர் மெய்மலர் கண்ணை மிண்ட கூறுமோராழியார் குறுக்கை வீரட்டனாரே கல்லினாலெரிந்து கஞ்சி தாமு சாக்கியனார் நெல்லினார் சோருண மேம் நீள் வி சும்ப வைத்தார் எல்லி யாங்கெரிகை ஏந்தி கொல்லிய பண்ணுகந்தார் குறுக்கை வீரட்டனாரே காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோரை ஜிபார தோர் பெரு செருப்பு தொட்டு தூயபாய் கலசம் மாட்டி தீ கண்கள் செய்ய குருதிநீர் ஒழுக தன் கண் கோப்பதும் பற்றி குண்டார் குறுக்கை வீரட்டனாரே நிறைமறை காடு தன்னில் நீண்டரி தீபம் தன்னை கரை நிறத்தெளி தன் மூக்கு சுட்டிட கன்று தூண்ட நிறை கடல் மண்ணும் விண்ணும் நீண்டவானுலகமெல்லாம் குறைவர கொடுப்பர் போலூ குறுக்கை வீரட்டனாரே அணங்குமை பாகமாக அடக்கிய மூர்த்தி வணங்குபாரிடர்கள் தீர்க்கும் மருந்து நல் அருந்தவத்த கணம்புல்ல கருள்கள் செய்து காதலாமடியார்க்கென்று குணங்களை கொடுப்பர் போலும் குறு கை வீராட்டனாரே எடுத்த நன் எழிற்கே லங்கையர் மன்னன் தன்னை அடுத்தொரு விரலாலுன்ற அலறி போயவனும் வீழ்ந்து பிடுத்தனன் கை நரம்பால் வேதகீதங்கள் பாட கொடுத்தனர் கொன்ற வாணாள் குறுக்கை வீரட்டனாரே சுவமீர்டேஸ்வரர் அம்பாள் ஜானாம்பிகை அம்பை திருச்சித்வலம்